பாடம் அறுபத்தி ஆறு ஒட்டகம் ஆடு மற்றும் பிற கால்நடைகளின் சிறுநீரும் அவை கட்டப்படும் தொழுமங்களும் அபு மூசார் அலியுள்ளாகும் அவர்கள் தமக்கருகே சாணமும் வெட்ட வெளியும் இருக்கும் நிலையில் தாரு பரீத் என்ற இடத்தில் தொழுதுவிட்டு சாணம் இருந்த இடத்தையும் வெட்ட வெளியையும் குறித்து இவ்விடமும் அவ்விடமும் சமமே என்றார்கள்